நாற்பத்தி நான்கு அவர்கள் வணக்கத்திற்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் இறைவா நீ கொடுப்பதை தடுப்பவன் இல்லை நீ தடுத்ததை கொடுப்பவன் இல்லை எந்த மதிப்புடையவனும் உன்னிடம் எந்த பயனும் அளிக்க முடியாது என்று நபி சொல்லம்மாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொடுகைக்கு பின்பும் கூறக்கூடியவர்களாக இருந்தனர்